அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் மனநலம் தலைப்புல நம்ம இப்ப அன்புங்கிற தலைப்புல இது முதல் குரல் இந்த குரட்பா சொல்லுகிறது அன்பை அடைச்சி வைக்க முடியுமா அன்பிற்கும் அடக்கும் தாழ்ண்டோ அன்பை ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அதை பூட்டி வச்சுக்க முடியுமா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அன்பை நம்மளால் பூட்டி வைக்க முடியாதுங்கிற தூய்மையான அன்பு இறைவனிடத்தில் வச்சுருக்கிற அன்பு நம்முடைய உற்றார் உறவினர் பெரியோர்கள் நம்முடைய முன்னோர்கள் இவர்களிடத்தில் நாம் வைத்திருக்கிற அன்பு அவர்கள் நமக்கு சரியான வழியை காட்டி நமக்கு இன்பம் தருகிறார்கள் நம்ம அம்மாகிட்ட இருக்கிற அன்பை நம்மளால் அடைச்சி வச்சுக்க முடியுமா ஆக சரியான நல்ல ஒரு அறிவுபூர்வமான ஒரு பாசப்பிணைப்போடு வாழக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் அன்பை அடைச்சா வைக்க முடியும் அன்பிற்கும் அடைக்கும் தாழ் உண்டோ அப்படி படிக்கணும் அன்பை அடைக்க முடியுமாப்பா அது எப்படி தெரியும்னா பிறரது துன்பத்தை காணும் பொழுது நமக்கு சொந்தமாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பிறருடைய துன்பத்தை காணும் பொழுது அந்த அன்பு இருக்கிறதுனால ஆர்வலர் ஆர்வலர்ன்னு சொன்னால் அன்பு உடையவர் யாருக்கு உள்ளத்தில் அன்பு நன்றாக சிறந்து விளங்குகிறதோ அந்த அன்புடையவர் புண்கண்ணீர் அந்த குள்ளிலிருந்து இந்த புண்மையான கண்ணீர் வருகிறது அதாவது இந்த கண்ணிலிருந்து வரக்கூடிய நீர் பொழியக்கூடிய புண்மையான கண்ணீர் பூசல் தரும் பூசல் தரும்னு சொன்ன அவர் அன்பை எல்லாருக்கும் புரியும்படி செய்துவிடும் அர்த்தம் அன்பிற்கு அடைத்து வைக்கின்ற தாள் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறார் இருக்கிறதாங்கிறது அந்த ஆட்சேபார்த்தம் சொல்லுவோம் இல்லைன்னு அர்த்தம் அன்பை அடைச்சு வைக்க முடியாதப்பா மற்றவங்க கஷ்டப்படுற போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களெல்லாம் துன்பப்படுகிற பொழுது அன்பை உடைய நாம் நம்முடைய கண்களிலிருந்து நீர் வரும் அது எல்லாருக்கும் நம்முடைய அன்பு இருக்கிறது என்பதை உணர்த்திவிடும் ஒருவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அன்பை உணர்ந்து கொள்ளும் வெளிப்படுத்தும் கருவியாக கண்ணீர் இருக்கிறது என்பது கருத்து ஆக அன்பினுடைய ஸ்வரூபம் உண்மையான அன்பினுடைய ஸ்வரூப்பம் இதன் மூலம் சொல்லப்பட்டிருக்கு பசு முதலிய பிராணிகள் கூட அன்புக்கு வசப்படுகிறது சுக்கரநீதி சாஸ்திரம் சொல்லுகிறது தாய்மான்வர் சொல்லுகிறார் அன்பால் கரைந்து கண்ணீர் ஆறுகண்ட புண்ணியருக்கு உண்பால் வர வழிதான் உண்டோ பராபரமே அப்படின்னு சொல்லுகிறார் ஆக பொதுவாக மனிதனுக்கு எங்கே அன்பு ஏற்படும் அப்படின்னு கேட்டால் இன்பம் தர்ற பொருளில் தான் அன்பு வரும் ஆனா இவனுக்கு அறிவுபூர்வமான அன்புடையவனுக்கு அன்பே இன்பம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனப்பான்மை உடையவன் சமூகத்தில் மக்கள் கஷ்டப்படுற போது வருத்தப்படுவான் கடவுளேன்னு பிரார்த்தனை பண்ணுவான் உண்மையான ஒரு அன்பு வள்ளலார் சொல்றார் இல்லையா வாடிய பயிரை கொண்ட போது வாடினேன்னர் அது அன்பினுடைய வெளிப்பாடு அன்பை எல்லாம் வார்த்தையால் சொல்லி புரிய வைக்க முடியாது அவரவர்கள் அனுபவிக்கிற போது தான் அது புரியும் ஆகவே அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புண்கண்ணீர் பூசல் தரும் இந்த குரலை அன்புடைய ஸ்வரூபம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் இயல்பு என்ன அன்பின் இயல்பு யாருக்கும் தெரியாமல் உள்ளே வைக்க முடியாது அது தக்க வரும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற அன்பு பொங்கி அது கண்ணீராக வெளிப்படும் அது நார் தழு தழுக்கும் வெளிப்படும் கண்களில் நீராக பொழியும் அதன் மூலம் உள்ளத்திலே இருக்கின்ற அன்பை உணர்ந்து கொள்ளலாம் இதுவே அன்பை புரிந்து கொள்ளும் என்பதுதான் இந்த குரலுடைய பொருள் அடுத்த குரலை நாளை படிப்போம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்